यस्य जननी यादे नित्यं ீ மாந்தே கஜரீஸூயம் விதைர்வேதப்பாரை सरस्वती வசத்து ஜிஹ்வாபிரமூரீஸ் ஸ்ரீதிணா மூஷிக்கேந்திராயத்திரம் ீம்ாஷியதீந்திரேஷி கி வியம் ஹியதூத்தம் ஸ்ரீராமிருஷ்ணாந்திரம் ஸ்ய பிரியம் அஸ்மூரு சந்தமான மாதுச்ச சாா லமே மேவ விதையிரவிணம் மேவேவ நமோ விதையயோ வம்ச ஷிபோ மஹோருளவரோ வாஹமஸ்மி ஓ पुराणानां। पुरा आलयं करुणालयं। नमामि शंकरं लोकशंकरं। மதிபுராலம் ஆமோதம் நாப்பத்தெட்டாவது ஆமேதம் ஜகத்சுவம் आत्मनो स्वात्मानं எவ் ஸீவன்முக்ஸஸ் தான் பூவோப்ப சச்சிதனந்திரமீட்டவத் தீர்மோர்ணமம் ஹேஷாதிராட்சன் ஷாந்து ஆத்மா ராமோராஜதே ஆச்சாரியர் ஆத்மாவினுடைய லக்ஷணங்களை எல்லாம் சொல்லியிருக்கார் நம்ம நிறைய படிச்சிருக்கோம் இதில் ஐம்பது ஸ்லோகங்களை பூர்த்தி பண்ணியிருக்கோம் கடைசியா பார்த்த ஸ்லோகம் மோகமென்னும் கடலை கடந்து விருப்பு வெறுப்பு முதலான அறக்கர்களை கொன்று அமைதி என்னும் மனைவியை அடைந்து அமைதி என்னும் சீதாதேவியாகிய மனைவியை அடைந்து ஆத்மாராமன் பிரகாசிக்கிறான் ஆக ஒருத்தரும் ராமந்தான் எல்லாருமே ராமந்தான் ஆத்மா ராம ராமாயணத்தில் ஏதோ ராமர்ன்னு ஒருத்தர் இருந்தார் ராமர் வந்து ராமருடைய மனைவியாகிய சீத்தையை ராவணன் அபகரிச்சுன்னு சொல்லிட்டான் ராமர் ராவணனோட யுத்தம் பண்ணி சீதாதேவியை மறுபடியும் சேர்த்து கொண்டு அயோத்திக்கு சென்றார் அப்படின்னு படிச்சுருக்கோம் அது வந்து இதிகாச கதை அந்த கதையவே என்ன பண்ணிவிட்டார் அது ஒருத்தர் வாழ்க்கையினும் அது ராமாயணம் நடக்கிறது ஒரு ஒரு ஜீவனுடைய வாழ்க்கையினையும் ராமாயணம் தான் நடக்கிறது அதனுடைய தத்துவார்த்தத்தை அழகாக சொல்லியிருக்கிறார் இந்த ஸ்லோகத்தில் கடலை கடந்தது அரக்கர்களை கொன்றது சீதா தேவியை அடைந்தது இந்த மூணு விஷயம் வச்சுண்டர் கடல்ங்கிறது, மோகம் அவிவேகங்கிற கடலை விவேகத்தினால கடந்து ராகத்வேஷாதி இராட்சசர்களை கொன்று அந்த விருப்பு வெறுப்பு முதலான அறக்கர்களை கொன்று அதான் நம்முடைய உணர்ச்சிகளை எல்லாம் வென்றுன்னு அர்த்தம் நம்முடைய அவிவேக்கத்தை அவிவேகத்தை கடந்து அவிவேகத்தை கடந்து உணர்ச்சிகளை வென்று அமைதியை அடைந்து அமைதி அடையிறதுக்கு காரணம் என்னன்னா தன்னுடைய ஸ்வரூபத்தை உணர்றதுனால ஆத்மா ராமகா யோகி சாந்தி சமாயுக்தா விராஜதே அப்படி அன்பையும் பண்ணலாம் ஆத்மாராமஹா யோகி ஆத்மாராமா யோகின் அர்த்தம் தன்னுடைய ஸ்வரூபத்தை புரிஞ்சு தான் ஆனந்தம்ங்கிறத புரிஞ்சு அதனால அமைதியை பெற்று விளங்குகிறான் ஆத்மாராமஹா யோகி சாந்தி சமாயுக்தா இந்த ஞானத்தினால அந்தகரணத்துல போராட்டம் நிற்கிறது அதாவது உண்மையை தெரிஞ்சுக்கணும் இது என்னங்கறதெல்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்கு நான் எதை தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறோமோ அந்த தெரிஞ்சுக்கிறோன்னு நினைக்கிறவன் தான் அதனுடைய ஸ்வரூபம் ஸ்டார்டிங் பாயிண்டே டெஸ்டினேஷன் பாங்க எங்க புறப்படுறோமோ புறப்படுற இடமே குறிக்கோளா இருந்தா அப்ப யாரு வந்து குறிக்கோளை தேடுறவனே குறிக்கோளா இருக்கான் குறிக்கோளை தேடுகின்றவனே குறிக்கோளாக இருக்கிறான் குறிக்கோளை தேடுறவன் யாரு ஆனந்தம்ங்கிற குறிக்கோளை யாரு தேடுறானோ அவனுடைய ஸ்வரூபமே என்னது ஆனந்தம் ஆனந்தமே ஆனந்தத்தை தேடினா ஆனந்தத்துக்கு ஆனந்தம் எப்படி கிடைக்கும் ஆனந்தம்னு புரிஞ்சுக்க வேண்டியது இது ஒரு இதுதான் மாயையினுடைய மகிமை ஆனந்தத்தையே ஆனந்தத்தை தேடும்படி பண்ணுறது மாயையோட வேலை அப்புறம் உண்மை புரிஞ்சதுக்கு பிறகு என்னாகிறது மாயை விலகுகிறது இதுதான் புரிஞ்சுக்கணும் நீங்க ஆஹா ஆத்மாராமகா அடங்குகிறான் அப்புறம் வந்து என்னது நான் உபனிஷ சொல்வர் சிஷ்யசிய ஜிக்யாசா உண்மையை அறிய வேண்டும் என்கின்ற ஆர்வம் நீங்கி விட்டது ஏன் உண்மையை அறிந்து விட்டதால் உண்மையை உணர வேண்டும் என்கின்ற ஆர்வம் நீங்கி விட்டது உண்மையை உணர்ந்து விட்டதால் ஆகையினால விராஜதே விசேஷேன ராஜதே இதெல்லாம் தான் உபனிஷத்துக்கள்லாம் புகழ்ந்து பேசுகிறது அஹம் அண்ணம் அகம் அன்னம் நானே உணவாகவும் இருக்கிறேன் நானே உண்பவனாகவும் இருக்கிறேன் உணவும் நானே உண்பவனும் நானே அப்படி ஒரு வழியில சொல்லுகிறது உபனிஷத்துல அடுத்த ஸ்லோகம் படிக்கலாம் ஹித்ராத்ம சுக நிர்வாக பிரகாசத்தே बाह्य निखाशक्ति हित्वात्मसुख निर्वृत घटस्थ दीपवत् स्वा प्रकाशते सुख निर्वृत रेट अभी वे சேர்ந்து இருக்கணும் அது சமஸ்தான் அது சுக நருபுரத்தா ஒரே பதம் அது எல்லாம் இத வர்ணனை பண்ணுகிறது இப்ப நம்ம படிச்சுட்டு இருக்கிற பகுதியே ஜீவன் முக்தனுடைய தான் ஏற்கனவே பார்த்தோம் நாப்பத்தி ஒன்பதாம் பாருங்க ஜீவன் தத்வித்வான் ஜீவன் முக்தனை ஸ்தோத்திரம் பண்றது ஜீவன் முக்த வாழ்ந்து கொண்டிருக்கும் பொழுதே முக்தி அடைந்தவன் இந்த உடலில் உயிர் வாழ்ந்து கொண்டிருக்கும் பொழுதே உண்மையை உணர்ந்து விடுதலை பெற்றவன் இறந்த பிறகு மோட்சம் அடையறதில்லை இந்த சரீரத்தில் இருக்கிற போதே மோக் அடைந்தவன் இந்த சரீரத்தோட சொர்க்கம் போக முடியுமான்னு கேட்குறாங்க இந்த சரீரத்தோட சொர்க்கம் போக முடியாது அப்படி போன கதையெல்லாம் இருக்கு திரிசங்கு சொர்க்க கதையெல்லாம் இருக்கு ஆனா இந்த சரீரத்தோட மோக் அடைய முடியும் இந்த ஷரீரத்தோட சொர்க்கம் போக முடியாது சொர்க்கம் போகிறதுக்கு இன்னொரு சரீரம் வேணும் இந்த ஜீவாத்மாவுக்கு இன்னொரு வேற சரீரத்து மூலமாக தான் போக முடியும் அதனால் இங்கே ஜீவன் முக்தி தான் நமக்கு நமக்கு சொர்க்கம் வேண்டாம் கண்டிப்பாக நரக்கம் கிடையாது சொர்க்கம் வேண்டாம் நரக்கம் வேண்டாம் நமக்கு இந்த லோக சுகமும் வேண்டாங்கிறதான் இந்த ஸ்லோகத்தில் இருக்குது படித்து பார்ப்போம் அர்த்தம் புரியும் பாருங்கள்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 நிறதிசயானந்தம் பூர்ணானந்தம் ஒரு சப்தத்துக்கு அர்த்தம் இருக்குது சும்மா ஒன்று சொல்லலை நான் நம்ம ஆனந்தத்தில் தோஷம் இருக்குன்னு சொல்கிறோம் நம்ம அனுபவிக்கிற ஆனந்தத்தில் தோஷம் இருக்குது துன்பம் கலந்த தன்மை துக்க மிஸ்ருத தோஷம் அதை சொல்லிக்கொண்டே இருக்கும் அடிக்கடி துக்கம் கலந்திருக்கு இந்த சுகம் அனுபவிக்கிறதுக்கு இந்த ஹாலை நம்ம அனுபவிக்கணும்னா என்ன பண்ணணும் ஒற்றை அடிச்சுட்டே இருக்கணும் எலக்ட்ரிசிட்டி பில்லு கட்டணும் எல்லாம் பெருக்கி தொடச்சி இது பண்ணி வைக்கணும் எல்லாம் பண்ணணும் அப்புறம் என்னென்னா ஃபேன் சுற்றுறது நமக்கு போகலைன்னு கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் சுத்தினா இதாக இருக்கும் இன்னது மெதுவாக சுற்றுறது நானே நினச்சின்னு இருக்கேன் இன்னது ரொம்ப மெதுவாக சுற்றுறது நான் கொஞ்சம் வேர்க்கிறது அப்படின்னா திருப்தி இல்லை திருப்தி இல்லை அது வந்து ஃபேன் சுற்றாமல் சுற்றுறது ஆனால் சுற்றுறது போடலை அதுதான் அதிருப்தின்னு பேர் அதிருப்திகரம் திருப்தி இல்லாமல் நம்ம சுத்தின் இருந்தாலும் நம்ம திருப்தி இல்லாமல் உட்கார்ந்துருக்கோம் இதை வந்து இந்த இதை வந்து ஏசியாக பண்ணிவிடலாமா ஏசி பண்ணால் நிறைய பேர் சால்வையை தூங்கிட்டு வரணும் எல்லாரும் நம்ம ஏசி பண்ணிட்டோம்னு வச்சுக்கோங்கடேன் இந்த ஹாலை ஏசி பண்ணுறோன்னு வச்சுக்கோங்க எல்லாம் நான் இப்போ பண்ண போகிறதில்லை சொல்கிறேன் ஏசி பண்ணுறோன்னு வச்சுக்கோங்கடேன் ஏசி ஹாலாக பண்ணுறோன்னு சொன்னால் ஏசி பண்ணினோம்னா ஒருத்தருக்கு குளிர் ஒத்துக்கும் ஒருத்தருக்கு குளிர் ஒத்துக்காது எல்லாம் பிரச்சனையும்லாம் வரும் இதில் ஏசி மாதிரி தானே இருக்குது அப்படின்னு அப்புறம் தோணும் இதுக்கு பழ பழசே பரவாயில்லைபோம் அது இருக்கிற போது என்ன சொல்லுவோம் மாற்றினா பரவாயில்லைப்போம் அந்த உடனே இதுக்கு அதுவே பரவாயில்லை இந்த பேய்க்கு அந்த பிசாச்சே பரவாயில்லை அது பரவாயில்லை தோணும் அதிருப்தி அந்த அதிருப்திங்கிறது ஒரு தோஷம் வாழ்க்கையில் நாம் அனுபவிக்கிற சுகத்தில் இருக்கிறது அதிருப்திங்கிறது ஒரு தோஷம் பணம் சம்பாதிக்கிறது துக்கப்பட்டு தான் சம்பாதிக்க வேண்டியிருக்கு சும்மாவாக கொடுத்துடுறாங்க ரூபா துக்கப்பட்டு தான் சம்பாதிக்க வேண்டியிருக்கு அப்படியே சம்பாதிச்சாலும் திருப்தியாக இருக்கான்னா எவ்வளவு கோட்டி வந்தாலும் திருப்தி வரமாட்டேங்கிறது அதிருப்தி அப்புறம் அடுத்தது என்னதுன்னா விட முடியல பழகி போச்சு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 தூக்கத்தில் நம்ம அனுபவிக்கிற சுகம் தூக்கம் சுகமாக இருக்குங்கிறது முதல்ல ஒத்துக்கணும் தூக்கத்தில் வந்து நம்ம அனுபவிக்கிற சுகம் துன்பம் கலந்துருக்கிறதா இல்லை தூக்கத்தில் அனுபவிக்கிற சுகத்தை வந்து அதிருப்தியாக இருக்கா அதுதான் காலம்பரிய எழுந்தவுடனே திரும்பவும் படுத்துக்கிறோம் அதில் அத்திருப்தியாக இல்லை திருப்தியாக இருக்குது அது மாத்திரம் இல்லை அதுக்கு நாம் அடிமைன்னு சொல்ல முடியாது அது ஏன்னு அந்த இடத்துல அடிமைப்படுறதுக்கு ஒரு வஸ்துவும்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 இதெல்லாம் அப்புறம் வந்து என்னென்னா டிவியில் அன்றைக்கி என்னெல்லாம் ப்ரோக்ராம் இருக்கோ எல்லாம் உட்காந்து பார்க்கணும் எல்லார்கிட்டையும் வந்து கங்கா ஸ்நானம் ஆச்சான்னு கேட்டுக்கணும் இதெல்லாம் நான் வேண்டான்னு சொல்லலை அப்படி தான் நம்மளுடைய கலாச்சாரத்தை எல்லாம் காப்பாற்றின்னு இருக்கோம் ஆனால் என்னதுன்னா அதெல்லாம் விஷய சுகம் அதர்மமான விஷய சுகம் தர்மமான விஷய சுகம்னு நம்ம பிரிக்கிறோம் இந்திரியங்கள் வாயிலாக அனுபவிக்கிற சுகமெல்லாம் நல்ல நாக்கு வகை வகையான ஆகாரங்கள் பக்ஷணங்கள் இப்போவே ரெடி ஆகிட்டுருக்கு அதுக்கப்புறம் வந்து அந்த நல்ல நல்ல துணியெல்லாம் கடையில் எல்லாம் போய் பார்த்தா அவ்வளவு துணியெல்லாம் வாங்கி நகை வேற வாங்கிக்கிறாங்க தீபாவளிக்குன்னு ஒரு ஸ்பெஷல் நகை வேற இந்த துணி வாங்கிறது இதெல்லாம் என்ன சுகம்னா வேறு என்னது சொல்கிறது உடம்புல அந்த துணியை போட்டுன்னு கண்ணாடிக்கு முன்னாடி பார்க்கணும் பார்க்கணும் எல்லாருக்கிட்டையும் அவங்கள துணியை நம்ம பார்க்க நம்ம துணியை அவங்க பார்க்க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 வாங்கிறதுக்காகவே நான் வாழ போகிறேன் அதை வாங்கியே தீரணும் அடுத்த வருஷம் அந்த நகை வாங்கி போட்டுண்டாதான் ஊரில் இருக்கும் நீங்களாம் அப்படிலாம் இல்லை நீங்கள்லாம் விவேகிகள் வீரா வைராக்கியம் உடையவர்கள் உங்களை நான் சொல்லலை அப்படிலாம் ஊரில் இருப்பாங்கன்னு ஒரு நான் அனுமானத்தில் பேசிகிட்டு இருக்கேன் ஆகையினால என்னென்னா இதெல்லாம் வந்து ஆ ஆசக்தி சுக ஆசக்தினா என்ன அர்த்தம் ஆசக்தி ஹித்வா ஹித்வான்னா நீக்கின்னு அர்த்தம் ஆசக்தி ஆ சமந்தாத் சக்தி ஆசக்தின்னா என்ன அர்த்தம் அப்படியே விடுறது இல்லை எங்கடா சுகம் கிடைக்கும் கிடைக்கும்னு ஆலையரான் அங்கே கிடைக்காதா இங்கே கிடைக்காதா காலம்புரை சாப்பிட்டு வயிறு ரொம்பிடுத்து இட்லி மிளகா அப்படியெல்லாம் மத்தியானம் எதாவது வேணும்னு தோன்றுறது அதுதான் இந்த இந்த விஷய சுகத்தோட இது என்னன்னா நிறைவே தராது சாப்பிட்டு முடித்தோடனே அந்த நேரத்துக்கு திருப்தியாக இருக்கும்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 ல்லாம் அதில் தான் ஓடி ஆசக்தி எதில் ஆசக்தின்னா சுக ஆசக்தி இன்பம் அனுபவிக்கணும் இன்பம் அனுபவிக்கணும் அனுபவிக்கணும் அனுபவித்த இன்பம் போராது குழந்தையில் கிளுகிழப்பையில் ஆரம்பித்த விஷயம் இல்லையா கிளுகிழிப்பை எப்படியே தொட்டியில் போட்டிருப்பாங்க அப்படியே அந்த கிளுகிப்பையை பார்த்துட்டே இருப்போம் அதை சுற்றி விட்டுடுவாங்க அதை வந்து சுற்றி விட்டோடனே அதை சுற்றிகிட்டே இருக்கும் அதை பார்த்துட்டே உடனே குழந்தை கொஞ்சம்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 அதனால வந்து சொல்ற உங்களுக்கு சொல்றவோ உங்கள் விஷயமா இருக்கட்டும் சொல்லி சொல்லுறேன் ஆண்களுக்கு அவங்களுடைய பைத்தியங்கள் இருக்கலாம் என்னெல்லாம் இருக்கோ தெரியாது அவர் அவர்களுடைய விஷயங்கள் இது ஆக ஆ இந்த சுக ஆசக்தி ஹித்வான் அதைத்தான் வந்து பகவத்கீதையில் படித்தோம் பிரஜஹாத்தி யதா காமான் அதே தான் பிரஜகாத்தி யதா காமான்னு எப்படி கீதையில் ஸ்தித பிரஜ லக்ஷணத்தில் சொல்லியிருக்கோ இங்க வேற வார்த்தையை மாற்றி போட்டிருக்கின்ற இன்பத்தை விட்டுவிட்டு புறப்பொருள்களின் மூலமாக வருகின்ற இன்பத்தை துறந்துவிட்டு ரொம்ப அழகாக போட்டிருக்க அந்த சுகம் எப்படிப்பட்ட சுகம் அனித்தியகம் உதாரணம் என்னது சாப்பாடு தான் நல்ல ஜிலேபி கொடுத்தா என்ன ஆகும்னா அந்த நேரம் சுகமாக இருக்கும் அதுக்கப்புறம் என்னன்னா இப்போ நான் உங்களுக்கு கொடுத்தேன்னு சொன்னால் நிறைய பேர் என்ன பண்ணுறாங்க நாங்கள்லாம் சின்ன வயசில் இதெல்லாம் பண்ணுவோம் உங்களுக்குலாம் தெரியும்னு நினைக்கிறேன் எல்லாரும் வீட்லேயும் பண்ணுறது உண்டு நாங்கள்லாம் வந்து பெரிய இடத்துல எங்கேயாவது சாப்பிட போனால் என்ன பண்ணுவோம்னா நிறைய ஐட்டம் வச்சுட்டாங்கன்னு வச்சுக்கோங்க எல்லாம் என்ன பண்ணுவோம் அதெல்லாம் அது வேற இது பத்து இல்லை எச்எல்லு என்ன பண்ணி பக்கத்தில் ஒரு பாட்டில் இலைய வச்சு எல்லாம் வச்சு அதெல்லாம் தனித்தனியாக தூக்கி வச்சுருவோம் ஹைட்டாக இவ்வளோ இருந்தால் எவ்வளோ சாப்பிட்றது எல்லாம் வச்சுன்னு கையில் மடிச்சுட்டு எடுத்துன்னு போயிடுவோம் எடுத்துன்னு போய் சாயங்காலம் மத்தியே மத்தியே அமிர்த பானியம் சமர்ப்பயம் மாதிரி சாப்பிட்டுட்டு ஏன்னா அத்தனையும் ஒரே நேரத்தில் சாப்பிட முடியாது ஆகையினால இது என்னதுன்னா அந்த நேரத்தில் சுகமாக இருக்கும் அதுக்கப்புறம் மறுபடியும் சுகத்தை விரும்பும் நித்திய சுகம் கிடையாதுங்கிறார் ரெண்டு போட்டிருக்காரு பாஹ்ய சுகம் அனித்ய சுகம் அனாத்ம சுகம்னு அர்த்தம் அநாத்ம அனித்ய சுகம் அநாத்ம அனித்ய சுகம் சுருக்கமா சொன்னா இந்த விஷய இந்த விஷய சுகத்தை அனித்ய சுகம்னு தெரிஞ்சு ஹித்வா ஹித்வான்னா விட்டு அதான் ஒரு வயசு வரைக்கும் ஆனால் அனுபவிக்கலாம் அட்லீஸ்ட் ஒரு அறுபது வயதுக்கு அப்புறமா விட வேண்டாமோ ஏதோ சரி நியாயம் வாஸ்தவ்தான் ஏன்னா நம்ம சாஸ்திரத்தில் இதெல்லாம் அப்படி அழகாக சொல்லியிருக்கு சைஷவேபியஸ்த வித்யானாம் எவ்வனே விஷயினாம் வார்தக்கியே முனிவருத்தினாம் யோகே நான்தே தனும் தியஜாம் ஸ்லோகம் காளிதாசர் ரகுவம்சத்தில்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 அவ்வளோ இம்ப்ரூவ் ஆகிருக்கு தேசம் ஆகையினால மாத தேவோபவ ஆச்சாரிய தேவோபவாங்கிற இடத்துல ஆச்சாரியன் வந்து என்னை கண்டிக்க எப்படி போச்சு அப்படி சொல்லி பண்ணிவிட்றாங்க சின்ன வயசில் ஆசிரியர் இடத்துல அன்போட மதிப்போட பக்தியோட படிக்கிறது சைசவே அபியஸ்த வித்யானாம் என்ன அழகான ஸ்லோகம் பாருங்கள் சைசவே அபியஸ்த வித்யானாம் சின்ன வயசில் முறையாக படிக்கிறது குரு கிட்ட படிக்கிறது வித்யார்தனால்தான் வித்யார்த்தின்னு பேர் வித்தியையே அர்த்திக்கிறது வித்தையை நிறைய படிக்கிறது அந்த இளமையில் கல் நான் சின்ன வயசில் படித்தாதான் உண்டு அதுக்கப்புறம் நீங்கள் என்ன படித்தாலும் தலையால் தண்ணி குடிச்சாலும் சொல்கிறாங்க பாருங்கள் தமிழில் என்னமோ அது எப்படி என்ன அர்த்தமோ தெரியாது ஒன்றும் மண்டையில் ஏறாது அந்த வயசு தான் ஒரு இருபத்தஞ்சி வயசுக்குள்ளே நம்ம என்ன மனப்பாடம் பண்ணுறோமோ என்ன படிக்கிறோமோ அதுதான் படிப்பு அதனால் இள வயசில் படிச்சு விட்றாங்க வாலிப பருவத்தில் என்ன பண்ணுகிறார்கள்னா எவ்வனே விஷயை ஷினாம் இளமை காலத்தில் அதாவது வாலிப பருவத்தில் இருபத்தஞ்சி வயசுக்கு அப்புறம் வச்சு திருமணம் செய்து கொண்டு தர்மமாக உலக சுகத்தை அனுபவிக்கிறார்கள் விஷயை விஷய ஈஷினாம்னா என்ன அர்த்தம் விஷயத்தில் ஈடுபடுகிறார்கள் விஷய சுகத்தை ஈடுபடுகிறார்கள் திருமணம் செய்து கொள்கிறார்கள் குழந்தைகளை பெற்றுக்கொள்கிறார்கள் குடும்பத்தை நடத்துகிறார்கள் பண்டிகைகளை கொண்டாடுகிறார்கள் எல்லாம் பண்ணி விஷய சுகத்தை தர்மமாக அனுபவிக்கிறாங்க எவ்வனே விஷய ஈஷினான் சரி அப்புறம் சரி இதையே பண்ணிட்டு இருக்கிறதா வாழ்க்கை முழுக்க அப்படின்னா அறுபது வயதுக்கு அப்புறம் சக்தியே உடம்புல உடங்கி போயிடும் ஐம்பத்தஞ்சு வயசு அறுபது வயசுலேயே உடம்புல சக்தியெல்லாம் போயிடும் அப்ப வந்து விஷய சுகத்தை அனுபவிக்கிறதுங்கிறது பைத்தியகாரத்தனம் ஆகையினால அதுலருந்து வார்த்தக்கிய முனிவிருத்தினாம் வார்த்தக்கியே முனிவருத்தினாம்னு அந்த அர்த்தம் வயதான காலத்துல முனிவர்களுடைய தொழிலை முனிவர்களுடைய செயலை மேற்கொள்வார்கள் யாரு ராமனுடைய வம்சத்துல சேர்ந்தவர்கள் அவர் காளிதாசர் ராமாயணத்தை ஆரம்பிக்கிற போது ராமருடைய அப்பா தசரதன் தசரதனுடைய அப்பா அஜன் அஜனுடைய அப்பா ரகு ரகுனுடைய அப்பா திலீபனில் கதையை ஆரம்பிக்கிறார் திலீப சக்கரவர்த்தி கிட்ட இருந்து ஆரம்பிக்கிறார் திலீபன் சுதக்ஷிணா திலீபன்லேருந்து கதையை ஆரம்பிக்கிற போது அது ஆரம்பி முதலேருந்து சொல்கிறார் அது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 அதுக்கு என்ன பண்ணுறாங்கன்னா தியானம் பண்ணி யோகசக்தினால உடம்புலேருந்து உயிரை பிரிக்கிறாங்களாம் யோகே நாந்தே தனும் தியஜாம் யோகே நாந்தே தனும் தியஜாம் அந்தே யோகேன தனும் தியஜாம் ரகு வம்சானாம் கதாம் அகம் கதம் கதயிஷியாமி சொல்கிறார் இப்பேற்பட்டவருடைய வம்சத்தை இப்பேற்பட்டவர்களுடைய புகழை நான் எப்படி சொல்லப்போகிறேன் அப்படிங்கிறார் நான் இங்கே இதை இதுக்கு அதாவது ஒரு குறிப்பிட்ட வயசுலேயாவது ஒரு ஐம்பது வயசு வச்சுக்கோங்களேன் இருபத்தஞ்சி விஷய சுகம் அனுபவிக்கட்டும் வேண்டான்னு சொல்லலை நமக்கு என்ன பொறாமையா என்ன இருபத்தஞ்சி வயசு வரைக்கும் இருபத்தஞ்சி வருஷம் படிக்கட்டும் இருபத்தஞ்சி வருஷம் விஷய சுகத்தை அனுபவிக்கட்டும் ஆனால் அந்த விஷய சுகத்தை அனுபவித்ததுனுடைய வாசனை விடமாட்டேங்கிறது அதனால் வயசான காலத்தில் ப்ராப்ளம் ஜாஸ்தி ஆகிடுது அதனால் என்ன சொல்வது சாஸ்திரம் என்ன சொல்கிறதுன்னு விடு அதை ஏதோ கிடைச்ச எதிர்ச்சா லாப சந்துஷ்ட பாக்ய சுக பாக ஆசக்திம் ஹித்வா என்ன வேர்டு பாருங்க பாக்ய அனித்ய சுக ஆசக்தி ஹித்வா புறத்தில் இருக்கின்ற நிலையற்ற இன்பத்தை இன்பத்தில் உள்ள நாட்டத்தை அறவே துறந்து அப்படின்னு அர்த்தம் புறத்தில் உள்ள நிலையற்ற இன்ப நாட்டத்தை அறவே துறந்து நன்றாக விட்டு விட்டு அப்ப விட்டுவிட்டு அப்புறம் என்ன பண்றதுன்னா அதுக்கு மேலே ஒரு சுகம் இருக்கப்பா பேரானந்தம் இருக்கு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 நாட்டத்தை அடைந்து போடலவர் இன்பத்தில் ஒடுங்கின்னு போட்டுட்டார் நிர்வத்தகான்னா லீனகான்னு அர்த்தம் லீனகான் ஒடுங்கின்னு அர்த்தம் இந்த ஆனந்தத்தில் போயிட்டா ஆத்மன்யே ஆத்மனா துஷ்டா இந்த ஆனந்தத்தை எல்லாம் வந்து எல்லாம் விருப்பு வெறுப்பு வளர்க்கிற ஆனந்தம் எந்த ஆனந்தம் விஷயான விஷயானந்தத்தில் விருப்ப வெறுப்பு இருக்கு ஒருத்தருக்கு பிடிச்சது இன்னொருத்தருக்கு பிடிக்க மாட்டேங்கிறது ரொம்ப சிரமம் அது விஷயானந்தத்தில் தான் நிறைய இது இருக்கு என்ன ஐட்டம் பண்ணுங்க எங்கே வேணாலும் அதுதான் அதனால தான் ஃபைவ் ஸ்டார் ஹோட்டலெல்லாம் வந்து டிஃப்ரெண்ட் டிஃபரெண்டாக பண்ணி வைக்கிறான் யாருக்கு எது பிடிக்கிறதோ அதை சாப்பிடட்டும்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 விஷய சுக நாட்டம் ஒற்றுமையை குலைக்கிறது ஆத்ம சுக நாட்டம் என்ன பண்ணுகிறதுனா எல்லோரும் ஒன்று என்பதை உணர்த்துகிறது அதான் டக்அஃப் வாரே அதுதான் அப்பா அம்மாவுக்கு பிடிச்சது குழந்தைங்களுக்கு பிடிக்க மாட்டேங்கிறது அப்புறம் அவங்க மாமனார் மாமியாருக்கு பிடிக்க மாட்டேங்கிறது இல்லை எல்லாம் எவ்வளோ சிக்கல் இருக்கு சுவாமி அதெல்லாம் வேண்டாம் ஆத்ம சுகத்தையே பேசுவோம் அப்படின்னு தோணும் நான் கம்பேர் பண்ணிட்டே இருக்கேன் என்ன பண்றது சாஸ்திரம் கம்பேர் பண்றது ஸ்லோகத்தில் என்னென்னா அதை எதையும் ஒப்பிட்டு பார்க்க சொல்கிறது ஏஹி சம்ஸ்பர்ஷஜா வேதத்தில் ஒரு அழகான மந்திரம் வருகிறது சுகாதீன் துக்க நிதனாம் பிரதிமுஞ்சுவரம் என்று சூரிய நமஸ்கார மந்திரத்தில் வருது சுகாதீன் துக்க நிதனாம் அனுபவிக்கிற எல்லா சுகமும் துக்க காரணம் சொல்லு சுகாதீன் துக்க நிதனாம் இது ஒரு மந்திரம் அது மாதிரி நம்ம அனுபவிக்கிற எல்லா சுகமும் என்னாகிறது நமக்கே நம்ம பேரில் கோபத்தை வரும்படி பண்றது நமக்கே நம்மளை பிடிக்காம பண்ணிவிடும் என்ன என்ன பண்ணுறது இப்படி எல்லாம் பழகி போயிட்டோம் விட முடியலையே அப்படின்னு நமக்கே இதாகிடும் அது அடிக்க அதுக்கு தான் நான் அந்த பந்தகத்துவம்னு சொன்னேன் இந்த பந்தகத்வங்கிறது ஒரு பெரிய தோஷம் ரிஷிகேஷ் சிவானந்த சுவாமி சொல்வார் ஆசிரமத்தில் பிரச்சனைகள் அனைத்தும் தொடங்கி தொடர்ந்து நடக்கின்ற ஒரே இடம் எது கிச்சன் தொடர்ந்து நடக்கின்ற ஒரே இடம் பிரம்ம தேவனே வந்தாலும் திருப்திப்படுத்த முடியாது நடக்கவே நடக்காது ட்ரை பண்ணி பாருங்க நடக்கவே எனக்கு ஒரு பழக்கம் இருக்கும் உங்களுக்கு ஒரு பழக்கம் இருக்கும் அவருக்கு ஒரு பழக்கம் இருக்கும் எல்லாருக்கும் இருக்கும் எல்லாரையும் திருப்திப்படுத்துகிற மாதிரி சமைக்க முடியுமா நடக்குமா அப்போ என்னாகும்னா நான் பண்ணி காட்டுறேன்னு ஒருத்தர் வருவார் பண்ணுவார் அவருக்கு வேணுங்கிற மாதிரி அவர் அப்புறம் இன்னொருத்தர் வருவார் இல்லை இல்லை சரி இல்லை அப்படின்பார் இப்படியே பண்ணிட்டுருப்பாங்க கடைசியில் என்ன ஆகும்னா ந கர்மனா ந பிரஜயாதனே நியாகே நைகே அமிர்தத்வமா நசுஹூ வேறு வழியே கிடையாது நானப்பந்தா வித்ய தேனாய் இந்த விஷய சுக்கத்தோட தோஷத்தை சொல்றதுக்காக அவ்வளோ சொல்கிறேன் பயப்படாங்க சுவாமிஜி ஏதோ குத்தி காட்டுறாருன்னா நினைச்சாங்க உண்மையை ஃபேக்டை பற்றி பேசுகிறோம் நம்ம எல்லாரும் என்ன அனுபவிச்சுன்னு இருக்கோமோ அதை உக்காந்து யோசிக்கிறோம் உக்காந்து நம்ம யோசிச்சு நம்ம எப்படி எல்லாம் சிரமப்படுறோம் அப்படின்னு சொல்லி இது எல்லாரும் நல்லா இருக்கணுங்கிற எண்ணம் இருக்கு அதே சமயம் நம்முடைய பழக்கத்தை நம்மளால் அதுதான் மாயோட மகிமை நம்மளை வந்து என்ன பண்ணுறதுன்னா பழக்கி வச்சுடுறது ஒரே மாதிரி இருந்துட்டால் பரவாயில்லையே நாக்கு எல்லாருக்கும் ஒரே மாதிரியாக இருக்கு ஆத்மா எல்லாருக்கும் ஒன்றே ஒரே மாதிரி ஒரே ஒன்று தான் சொல்லிக்கிறோம் நாக்கு எல்லாருக்கும் ஒரே மாதிரியாக இருக்குது மூக்கு ஒரே மாதிரியாக இருக்குது கண் ஒரே மாதிரியாக இருக்குது இல்லையே மனசு ஒரே மாதிரியாக இருக்கு இப்போ என்னதான் சுவாமி பண்ணுறதுன்னா அதுக்குத்தான் இதை மதிக்காதேன்னு இதை வந்து அளவாக மதிக்கணும் அதான் இங்க சொல்ற ஆத்ம சுக நிறுவகா ஆத்ம சுகத்துல ஒடுங்கி ஒடுங்கி இருக்கிறான் யாரு ஜீவன் முக்தன் அது மாதிரி இருக்கு இது எப்படி இருக்குன்னா இரண்டாவது லைன்ல இருக்கு பாருங்க கடஸ்தீபவத்துன்னு இருக்கு அது அப்புறம் சொல்றேன் பிரகாசத்தே இது இன்னொரு இன்னொரு பாடம் இருக்கு அந்த பிரகாஷத்தேன்னு இன்னொரு ரீடிங் இருக்கு அந்த பிரகாசத்தை அந்த பிரகாசத்தை அப்படின்னு இருக்கு சொன்ன நித்யம்னு அர்த்தம் ஸ்வஸ்தா என்ன அர்த்தம் தன்னில் இருக்கிறான்னு அர்த்தம் ஸ்வஸ்தா ஸ்வஸ்மின் திஷ்டி இது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 பரஸ்தா விஷய சுகமெல்லாம் என்னதுன்னா அதில் மாட்டின்னு இருக்கேன் அதாவது சில பேர் ஆசிரமத்துக்கு வர முடியாதுன்னு சொல்கிறதுக்கு காரணம் என்ன எனக்கு பேப்பரையும் காஃபியையும் விட முடியாது ஆசிரமத்தில் பேப்பர் கிடையாது காஃபி கிடையாது ஆனால் பேப்பரையும் காஃபியும் விட முடியாதுங்கிறதுனால நான் வரலை அப்படின்னா என்ன அர்த்தம் பேப்பர்லேயும் காஃபிலையும் நான் இருக்கேன்னு அர்த்தம் பரஸ்தஹா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 அது மாத்திரமில்லை நிறைய பேர் நினச்சிக்கிறாங்க இப்போ தீபாவளிக்கு துணி வாங்குறதுல வந்து நிறைய சண்டை தான் வருதுங்கிறாங்க என்கிட்ட சில பேர் சொல்கிறாங்க இது வாங்குறதில் சுவாமி எல்லாரையும் கூட்டின்னு போக வேண்டியிருக்கு வாங்க வேண்டியிருக்கு பணம் செலவு பண்ண வேண்டியிருக்கு எல்லாம் பண்ணியும் கடைசியில் என்னென்னா அது நான் வாங்கிட்டு வந்து வீட்டுக்கு வந்த உடனே நான் அப்படி பண்ணேன் இப்படி பண்ணேன் எல்லாம் சண்டை எல்லாம் வருதுன்னு சொல்கிறாங்க சில பேர் நமக்கு தெரியாது நமக்கு நம்ம சண்டையே பெருசாக இருக்குது அப்படி இருக்கிறப்போ ஒரு ஒருத்தருக்கும் வீட்டில் எல்லாம் வருது பிரச்சனை எல்லாம் வருதுன்னு சொல்கிறாங்க எதுக்கு இதை சொல்கிறோம்னா இந்த பொருள் வந்து நமக்கு ஆனந்தம் கொடுக்குறது இப்போ ஒரு உதாரணத்துக்கு என்னென்னா இப்போ எல்லாம் கட்டடத்தை எல்லாம் பார்க்குறாங்கண்ணா கட்டடமெல்லாம் நிறைய இருக்குது நிறைய மரங்கள்லாம் இருக்குது செடி கொடிகள்லாம் இருக்குது இந்த வஸ்துக்கள் எல்லாம் நிறைய இருக்குது அதனால நம்ம ஆனந்தமாக இருப்போம் அப்படின்னு நினச்சிட்டு இருக்காங்க இதை மெயின்டைன் பண்ணுறதை நினச்சாலே துக்கம்தான் ஆனால் வந்து நம்ம வேதாந்தம் படித்ததுனால ஆசிரமத்தில் இருக்கிறதுனால தப்பிச்சுன்ட்ருக்கோம்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 அப்போ வந்து அது நமக்கு என்னென்னா அது அத்தனை ராத்திரி ஒழுங்காக கழட்டி வைக்கணும் கழட்டி வைக்கணும் இதை போட்டு நேராக குளிக்க முடியும் அதை கழட்டி வைக்கணும் கழட்டி வச்சா அது வைக்கணும் வைக்கிறது ஒரு உள்ளுக்குள்ளே லாக்கரில் வைக்கணும் வச்சதுக்கப்புறம் அதை பூட்டணும் பூட்டினத்துக்கு பிறகு அந்த கதவை பூட்டி வைக்கணும் நம்ம திண்ணையில் படுத்தாலும் பரவாயில்லை நம்மளை ஒருத்தனும் எடுத்துன்னு போகமாட்டான் அதுதானே முக்கியம் இல்லை இதெல்லாம் யோசிக்கணும் எதுக்கு என்ன இருக்கும பிரத்யம் அந்த அர்த்தத்தில் சொல்லிருக்கு ஏதோ ரொம்ப நேரம் வர்ணனை பண்ண உங்களுக்கு போர் அடிக்க உள்ளே போயிட்டேன் டக்குன்னு என்னது நம்ம நினைச்சுருக்கோம் இதெல்லாம் இருந்தா சந்தோஷமா இருக்க முடியும்னு நம்ம ஒரு பிரம அதனால் பாடுறவங்க எப்படி பாடுறாங்க எல்லாம் பாருங்க மாய எப்படி விளையாடுறது பாருங்க ஆசைப்படப்பட ஆய்வரும் துன்பங்கள் ஆசை விடவிட ஆனந்த மாமே அதுதானே ஒரு கதை சொல்கிறாங்க ஒரு பறவை என்ன பண்ணித்தான் ஏதோ ஒரு பொருளை சாப்பிட்றதுக்கு எடுத்துட்டு மீனையோ வடையவோ ஏதோ எடுத்துட்டுதுன்னு வச்சுக்கோ அது எடுத்துகிட்டு போகிற போது என்ன எல்லா பறவையும் துரத்துறது அது வாயில் இருக்கிறத போட்டுதோ இல்லையோ பக்கத்தில் ஒரு ஆள் இல்லை அது மாதிரி நமக்கு எல்லாரும் என்ன நினச்சிட்டு இருக்கோம் அதில் தான் நமக்கு இன்பம்னு நினச்சிக்கொண்டிருக்கோம் ரொம்ப அதிசயம்தான் இதுதான் இதுதான் இதில் உள்ள திருமணமே கஷ்டித் தீர்ப்பிரத்யகாத்மானது ஆவருத்த சக்ஷர் அமிர்தத்விச்சம் எத்திர பிரம்மணி ரமத்தே சித்தம் நந்ததி நந்ததி நந்தத்தேவ இது யாருக்கா சொல்ல முடியுமோ வெளியில் தெரியுமோ அறிவால பெற்ற பேரின்பம் பொருளால பெற்ற சிறு இன்பம் அல்ல பொருளால் பெற்ற சிறு இன்பம் அல்ல அறிவால் பெற்ற பேரின்பம் நிறதிசையு ஒப்புயர்வற்ற பேரின்பம் இது யார்கிட்ட சொல்ல முடியும் முகத்தில் கண்கொண்டு பார்க்கின்ற மூடர்கள் அகத்தில் கண்கொண்டு பார்ப்பதே ஆனந்தம் அதுதான் இந்த ஸ்லோகத்தில் இருக்கு அதாவது வெளியில் இருக்கிற சுகத்தை எல்லாம் வேண்டான்னு விட்டு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 தனக்குள்ளதான் பிரகாசிக்கிறது பகிரேவ பிரகாசதே இல்லை சுவாந்தரேவ பிரகாசதே ஆகையினால் இந்த விஷய சுகத்தை தியாகம் பண்றதுங்கிறது அவ்வளவு சுலபம் இல்லை ஆத்ம சுகம் புரியணும் அனந்த கோட்டி ஜென்மாவில் பணின நூத்தன விவேக்கு உள்ளம் நுழையாது நுழையுமாகில் பூதஜன்மங்கள் கோடி புனிதனாம் புருஷனாமே பூத ஜன்மங்கள்னா என்ன அர்த்தம் பூதமாக பிறந்ததுன்னு அர்த்தம் இல்லை பூதம்னா கடந்தன்னு அர்த்தம் கடந்த பிறவிகள்னு அர்த்தம் பூத காலம்னு சொல்கிறோம் இல்லையா அதனால கடந்த பிறவிகள் பல பிறவிகளில் செய்த புண்ணியம்னு அர்த்தம் இதில் ஒரு உதாரணம் சொல்லியிருக்கார் ரொம்ப அழகாக சொல்லியிருக்கார் கடஸ்தீபவது குடத்தில் வைத்த விளக்கு போல குடத்தில் வைத்த விளக்கு போல அதனால குடத்தில் இருக்கிற விளக்கு குடத்துக்குள்ள தான் வெளிச்சம் கொடுக்கும் அது மாதிரி இந்த ஆத்மா உள்ளுக்குள்ள ஒன்றுமே இல்லாமல் இருக்கான் அது அந்த ஸ்லோகம் இருக்கேன் ரொம்ப அழகாக சுரமந்திர தருமூல நிவாசாபூதலமஜினம் வாச சர்வ பரிக்கிரகோகத்ய கசிய சுகம் ந கரோதி விராக இந்த ஸ்லோகத்தோடய அர்த்தம் என்ன விராக கசிய சுகம் ந கரோதி அப்படி படிக்கணும் விராகா பற்றின்மை யாருக்குத்தான் இன்பம் தராது அப்படி சொல்றது சுரமந்திர தருமூல நிவாசகா சுரமந்திரம்னா என்ன அர்த்தம் கோவில் கோவிலில் தென்னையில் படுத்துக்கிறான் இல்லாட்டி மரத்தடியில் இருக்கான் சன்னியாசி ஞானி அப்புறம் படுத்துக்கிறதுக்கு என்னன்னா பெட் இருக்கான் அதெல்லாம் ஒன்றும் கிடையாது பூமியிலே அப்படியே படுத்துக்கிறான் ஷையா பூதலம் கட்டிக்கிறது என்னதுன்னா ஏதோ மாந்தோலோ புலித்தோலோ கட்டிக்கிறான் செய்யா பூதளம் அஜினம் வாசகா அப்புறம் யாராவது கூட இருக்காங்களா ஹெல்ப்புக்கு சர்வ பரிகிரக போகத் தியாகா கமண்டலம் கூட கிடையாது எல்லாத்தையும் விட்டுட்டான் அவனுக்கு ஒன்னு பற்று எதுலையும் இல்லை வேணும்னு இல்லைன்னா அதெல்லாம் தேவையில்லை எவ்வளவு யாதனின் யாதனின் நீங்கியான் நோதல் அதனின் அதனின் இளன் எல்லாத்தையும் விட்டுட்டு என்ன பண்ணுறான்னா அசுக விராக சுகம் கரு கசிய சுகம் விராக கசிய சுகம் ந கரோதி பற்றின்மை யாருக்குத்தான் இன்பத்தை தராது அப்படின்னு அர்த்தம் அஸ்வாந்தரேவ பிரகாசத்தே கடஸ்தீபவத்து ரொம்ப அழகான உதாரணம் குடத்துக்குள்ள இருக்கிற விளக்கானது குடத்துக்குள்ள மாத்திரம் எப்படி வெளிச்சத்தை தருமோ அப்படி இந்த இப்போ இந்த ஆனந்தம் என்னென்னா சுவாமி நன்னா புரியறது இந்த ஆனந்தத்தை வெளியில் காட்ட முடியாது துப்ப முடியாத இந்த ஆனந்தத்தை கொஞ்சம் துப்புங்கூடேன் அப்படின்னு ஆனந்தத்தை துப்ப முடியாது ஒன்றும் பண்ண முடியாது ஆனால் சொன்னால் புரியுது புரிஞ்ச உடனே என்ன ஆயிருது அவங்க அவங்க எல்லாரும் என்ன பண்ணுகிறார்கள் அதனால தான் என்ன பண்ணுறாங்க நிறைய பேர் க்ளாஸில் இந்த மாதிரிலாம் ரொம்ப சீரியஸாக படிக்கிறேன் நீங்கள்லாம் வந்து ரொம்ப நாளாக படிக்கிறீங்க அதனால உங்களுக்கு அப்படிலாம் தரும் சில பேர் ரொம்ப சீரியஸாக இருக்கிறவங்க திடீர்னு கண்ணை மூடி நிடுவாங்க நாம் அவங்கள பார்த்து பேசிட்டு இருக்கணும் அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா திடீர்னு இது ரொம்ப ஆர்வமாக படிக்கிறாங்களா அந்தரேவ பிரகாசத்தை அப்படின்ன உடனே சமாதிக்கு போயிடுவாங்க அப்படின்னு உடனே நான் என்ன என்ன நானும் போயிடணும் சமாதிக்கு அந்தரேவ பிரகாசத்தை ஆஹா அனந்தம் அப்படின்னு சொல்ல ஆஹ அந்தரேவ பிரகாஷத்தை இது நாம் வச்சுக்கணும் உள்ளுமல்ல புறமும் அல்லங்கிற ஞானத்தினால ஏற்படுற சுகம் இந்த சுகம் எதுக்கு தெரியும் மனசில் தான் தெரியும் வேறு என்ன பண்ணுறது இது ஞான சுகம் ஞானத்தினால ஏற்படுற சுகம் இதில் இன்னும் சில விஷயங்கள்லாம் இருக்கு நான் சொல்ல விட்டு போயிட்டு தேன் எனக்கு இப்போதான் ஞாபகத்து வருது கீதையில் பகவான் சுகத்தை மூணாக பிரிக்கிறார் கிருஷ்ணர் கீதையில் சுகத்தை மூணாக பிரிக்கிறார் தாமச சுகம் ராஜச சுகம் சாத்திக சுகம் அணா பிரிச்சிருக்க தாமச சுகம்னா என்னன்னா தூங்கிறது நித்ரா அப்புறம் சோம்பேறித்தரத்தில் இருக்கிற ஒரு ஆனந்தம் ஒன்று வேண்டாயா அப்படின்னு விட்டு அப்புறம் வந்து என்னன்னா அலட்சியம் அலட்சியப்படுத்துறதுல பிரமாதஹான்னு பேர் நித்ராலசிய பிரமாதோத்தம் எது அனுபந்தேச்ச சுகம் மோகனம்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 ஐ டோன்ட் கேர் அப்படின்னு சொல்லி அதில் ஒரு ஆனந்தம் அந்த பிரமாதம்னு பேர் நெக்லிஜென்ஸ் இதெல்லாம் நிறைய அர்த்தம் இருக்கு அதான் நித்ரா ஆலசியம் பிரமாத சுகம் நித்ரா சுகம் ஆலசிய சுகம் பிரமாத சுகம் பிரமாதம்னா ஏன் வச்சுங்க பிரமாதம்னு சொன்னா கவனக்குறவுன்னு அர்த்தம் கவனம் கவனிக்கிறதுல அலட்சிய போக்கு அதெல்லாம் ஒன்றும் எல்லாம் கிடையாதுங்க சும்மா எல்லாம் வந்து தர்மம் நியாயம் சத்தியம் எல்லாம் ஒன்றும் கிடையாதுங்க அப்படி சொல்கிறேன் இல்லையா எல்லாம் ஒன்றும் கண்டதே காட்சி கொண்டதே கோலம் இது வந்து என்ன சுகம் இது தாமச சுகம் அப்புறம் என்ன விஷய சுகம் என்னதுன்னா எத்ததக்ரே விஷயேந்திரிய சம்யோகாத் எத்ததக்ரே அமிர்தோபமம் பரிணாமே விஷம் தத் சுகம் ராஜசம் ஸ்மிருதம் எல்லாம் பதினெட்டாவது அத்தியாயத்தில் இருக்குது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 ிய விஷயங்கள் இதுல மாட்டின்று முழிக்கிறோம் நம்ம எல்லாரும் இதுக்கு அடிமையாயிட்டோம் இந்திரிய விஷயங்கள் இந்திரியங்கள் அந்த ஜீவாத்மா பாவம் அப்பாவி இதோட மாட்டின்று முழிக்கிறான் ஜீவாத்மா யாருன்னு கேட்காதீங்க அது யாரு சுவாமியும் புதுசா இருக்கு நான்தான் ஓ நீங்களா இன்னும்மா எதிர்பார்க்கணும் அதான் அழகா பகவானே சொல்றாரு இல்லையா எதோஹியப்பி கௌந்தேய புருஷஸ் விபச்சிதிரியாணி பிரமாத்தினி ஹரந்தி பிரசவம் எதுக்கு சொல்கிறேன் இந்த விஷயேந்திரியசம்யோகாத் எத்ததே அமிரோபமம் என்னென்ன சாப்பிட்றவோ தீபாவளி பட்சணம் டயாபிட்டிக் பார்க்கறபோது என்ன இது ஒன்றும் பண்ணாது ஏற்கனவே இருபத்தஞ்சி தினம் ஆஸ்பத்திரி போயிட்டு வந்தாச்சு அப்புறம் உடனே என்னன்னா இது வந்து அன்னைக்கு மாதிரி இது பண்ணாரு அப்படின்னு சொல்கிறது பாருங்க அதுதான் விசேஷமான இது அந்த நேரம்தான் நமக்கு பிரச்சனை ஜாஸ்தியாக இருக்குது விஷயேந்திரிய சம்யோகா எத்தது அக்ரே அமிர்தோபமம் இது அமிர்தம் மாதிரி இருக்குது அது வந்து உள்ளே போட்ட உடனே நாக்கில் வச்ச உடனே ஆஹா ஆஹா இது மாதிரி ஆத்மபோதம் அப்படி சொல்லி நாக்கில் வச்சால் உடனே அப்படி தோன்று நாக்கை தாண்டின பிறகு அதெல்லாம் வர்ணனை பண்ணணும் நாக்கை தாண்டிய பிறகு உள்ளுக்குள்ளே போய் அது என்னெல்லாமோ ரசாயன பரிமாற்றங்கள்லாம் நடந்து அது என்னத்தையா இது பண்ணி விட்டு திடீர்னு போக கண்கள் மங்க எல்லாம் வர பிரச்சனை வர வர என்னாகிறதுனா உடனே என்ன பண்ணுறது டாக்டர் டக்குனு அவர் ரெண்டு மாத்திரையை கூட்டும்பர் நான் ரொம்ப வர்ணனை பண்ணலை உங்கள் நீங்கள் மற்றதெல்லாம் ஹோம் ஒர்க் பண்ணிக்கோ விஷயேந்திரிய சம்யோகாத்து எத்தது அக்ரே அமிர்தோபமம் அமிர்தம் மாறி இருக்கு அப்புறம் பரிணாமே விஷமிவை பரிணாமே என்ன இருதுன்னா அது பரிணமிக்கிற போது விஷமாக மாறுறது உடம்புக்கு தத் சுகம் ராஜசம் ஸ்மிருதம் சுகமாக இருந்து பிறகு துக்கத்தை உண்டு பன்ற சுகம் முதல்ல சுகமாக இருந்து பிறகு துக்கத்தை உண்டு பண்ணுற சுகம் ராஜச சுகம் தாமச சுகம் என்னென்னா சுகம் மாதிரி தெரியும் அப்புறம் ஒரு நாளைக்கு உணர்கிற போது அடடா வாழ்நாளை வீணாக்கிட்டேன்னு எல்லாம் பிறவியெல்லாம் வீணா போச்சே தெரியாத்தனமாக பண்ணிட்டேனே நான் எது துன்பத்துக்கு மூல காரணமோ அதை போய் இன்பம் நினச்சுட்டேனே அப்படின்னு தாமச சுகத்தோட தோஷம் அது இந்த ராஜச சுகத்தினுடைய இது என்னாகும்னா அந்த நேரம் சுகமா இருக்கும் அப்புறம் துக்கமா இருக்கும் தர்மமா அனுபவிச்சாலும் துக்கம்தான் தர்மமா அனுபவிச்சாலும் தர்மமா அனுபவிக்கிற சுகமும் துக்கமாக தான் மாறு ஆனா அடுத்தது என்னதுன்னா எத்ததக் விஷமிவ பரிணாமே அமிருதோபமம் தத் சுகம் சாத்திகம் புரோக்தம் ஆத்ம புத்தி பிரசாதஜம் இந்த கிளாஸ் வந்து விஷமா இருக்கா அமிர்தமா இருக்கா சும்மா சொல்லாயங்கோ எல்லாம் எனக்கு தெரியும் இந்த வகுப்பு எப்படி இருக்கு யோகா யோகாபியாசம் பண்ணுறது எப்படி இருக்குண்ணா நமக்கு வந்து இது சாப்பிடாம இருக்கிறது ஏதாவது இது தோஷத்தை உண்டு பண்ணுனா சாப்பிடாம இருக்கிறது கஷ்டமாகத்தான் இருக்கு ஆனா அமிர்தத்தை உண்டு பண்றது ஆக எத்தது அக்கிரே விஷமிவ ஆன்மீக சாதனைகள் எல்லாம் இந்த புலநடக்க பயிற்சிகள் எல்லாம் கஷ்டமாகத்தான் இருக்கு ஆரம்ப கஷ்டமா தான் இருக்கு இந்த மூணு சுகத்தையும் நம்ம வந்து மறக்காம ஞாபகம் வச்சுக்கணும் அக்ரே விஷமம் ஆன்மீக பயிற்சிகள் சாதனைகள் எல்லாம் ரொம்ப கடினம் ஏன்னா விஷய சுகத்தையும் விடணும் தாமச சுகத்தையும் விடணும் ராஜச சுகத்தையும் விடணும் அதுதான் சாத்விக சுகத்துக்கு காரணம் அது விஷம் கஷ்டமா இருக்கா இல்லையா கஷ்டமா இருக்கு அது விஷமிவ பத்தி பரிணாமே அமிர்தோபமம் அதுக்கப்புறம் பார்த்தா ஆஹா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 ஆத்ம புத்தி ஆத்ம புத்தின்னா என்ன அர்த்தம் ஆத்ம ஜானம் பிரசாதஜம் அப்படின்னா என்ன அர்த்தம் பிரசாதத்தில இருந்து வர்றது பிரசாதம்னா என்ன அர்த்தம் மன அமைதி மன தெளிவு அதுல இருந்து உண்டாகிற சுகம் ஆக இனி ஆத்ம சுகம்ங்கிறது எப்படின்னா ஆத்ம சுகம் சாத்விக சுகமா ராஜச சுகமா தாமச சுகமான கண்டிப்பா நீங்க உங்களுக்கு ரெண்டு சந்தேகம் வரலாம் சாத்திக சுகமா இருக்குமோன்னு ஆத்ம சுகம்ங்கிறது சாத்திக சுகமும் அல்ல ஆத்மாவே சுகம் ஆத்ம சுகம்னு ஒண்ணும் கிடையாது சுகமே ஆத்மா சுகமே ஆத்மானு புரிஞ்சுக்கிறதுனால ஏற்படுற சுகம்னு சொன்னதுனால தப்பு இல்லை அது சாத்திக சுகம் சுகமே ஆத்மானு புரிஞ்சுக்கிறதுனால ஏற்படுற சுகம் சாத்திக சுகம் ஆனால் அந்த சாத்திக சுகத்துக்கும் நாம் அடிமை கிடையாது விஷயம் புரிஞ்சதுக்கு பிறகு நமக்கு இருந்த சாத்விக அபிமானமும் கிடையாது நான் வந்து தமோ குணமும் உடையவன் அல்ல ரஜோகுணமும் உடையவன் அல்ல சத்துவகுணம் உடையவன் அல்ல அகம் நிர்குணா அஸ்மி அஹம் நிர்குண ஆத்மானந்தவரூப்போகம் அஸ்மிதான் ஆக பாஹ்யநித்திய சுகாசக்தி ஹித் ஆத்ம சுக நிர்வாக ஹட்டஸ்தீபவத்வாத்தரேவிராசத்தை ஒரு ஸ்லோகமே போயிடுத்து ஆகையினால இனி அடுத்த ஸ்லோகங்கள்லாம் நாளைக்கு பார்ப்போம் ஹரி ஓம் ஓ ஈஸ்வரோ குருராத்மேதி மூர்த்திபேதவிபாகிநே வோமவத்வியப்ஹாஜதிணா மூர்த்த அய்யனேயனுள்ளே நின்று அனந்த ஜன்மங்கண்ட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 ஆதிகுருநஸ்வீ